வணக்கம் நன்றினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூன்பது இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி இருநூற்றி ஆண்டு பிரான்சில் மஞ்சள் அடையாளம் இல்லாமல் பொது திரியும் அனைத்து யூதர்களும் தண்டம் செலுத்த வேண்டும் என ஒன்பதாயிரம் லூயி மன்னர் கட்டளையிட்டார்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 ஹர்கோவிந்த் ஆறாவது சீக்கிய குரு இவர் ஆயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிளைஸ் பாஸ்கல் பிரான்ஸ் கணிதவியலாளர் மற்றும் இயர்பியலாலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு டட்லி சேனநாயக்கர் இலங்கையின் இரண்டாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கே சி நடராஜா இலங்கை குற்றவியல் சட்ட அறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ப